சதாவசா சங்கராச்சாரிய மதியம் அஸ்மாரியம் வந்தே குருபரம் சுதிஸு ஆலயம் கருணாலயம் நமாவம் சங்கரம் லோக்கம் சங்கம் சங்கராச்சாரியம் கேஷவம் பாதராயம் पुनपुना சூதிரபாஷ் வந்தே பகவந்தோ புனப்புனஸ்வந்தோ வை ருக்கோரு தீயோராத்மேதி மூதவிபி வோமவியா திணா மூத்த வேதம் வந்து அநாதி வேதம் வந்து அனாதி அது வந்து யாராலையும் உருவாக்கப்படலை அது வந்து மந்திர திருஷ்டா மந்திர கர்த்தா இல்லை உருவாக்கின ஏதோ ஒரு காலத்துல உருவாக்கினதாயிடும் அது வந்து சதா காலத்திலையும் இருக்கும் பிரளயமே ஆனா கூட வேதம் இருக்கும் அது சப்தத்துல ஒடுங்கி சப்தத்துல திருப்பி வெளியில வரும் அதனால அனாதி அது மாத்திர ரெண்டாவது விஷயம் அபௌருஷிய வாக்கியம் ந பௌருஷ வாக்கியம் மனிதனால் செய்யப்படாதது மனிதனால் செய்யப்படாதது அப்படின்னு ஒரு கொகையிலிருந்து சத்தம் வரல இது இது வந்து அனாதி இது அப்படின்னு ஏற்கனவே இருக்கிறது அதை எடுத்து ரிஷிகள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அதனால அபௌருஷிய வாக்கியம் வேதம் வந்து வாக்கியம் அனாதி அது இது எப்படிப்பட்டது இந்த வேதம் அப்படின்னு சொல்றது வேதத்தை பத்தி நிஸ்வசிதம் நிஸ்வசிதம்னா பகவானுடைய மூச்சு காற்றாக இருக்கிறது வேதம் பகவானுடைய மூச்சு காற்றாக இருக்கிறது அதனால பகவான் வேற வேதம் வேற அப்படின்னு சொல்ல முடியாது பகவான் தான் அது சாம அதர்வன வேத வாக்கியம் அந்த பாஷ்யம் அதுக்கு வேதத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் அவர் யார் பண்ணியிருக்காருன்னா வித்யாரண்ய சுவாமிஜி பண்ணியிருக்கிறார் வேதத்துக்கு நான்கு வேதத்துக்கும் வேதத்துக்கு கர்ம காண்டத்துக்கெல்லாம் பண்ணிருக்கிறார் அவரு அவரு தன்னுடைய குருவிய ஞாபகம் வச்சுட்டு அவர் வந்து இது பண்ணிருக்காரு என்ன சொல்றாருன்னா எஸ்ய நிஸ்வசிதம் வேதாகா எஸ்ய நிஸ்வசிதம் வேதாகா எவருக்கு வேதங்கள் சுவாசமாக இருக்கிறதோ அவரை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு வித்யாரண்ய சுவாமி சொல்றாரு அதனால பகவான் கிருஷ்ணரும் என்ன சொல்றாருன்னா வேதாந்த கிருத் அப்படி சொல்றாரு வேத கிருத் சொல்றதுல வேதாந்த அப்படி சொல்றாரு அதனால வேத கிருத்துன்னு அவர் சொல்லல வேத வித் அப்படி சொல்றாரு வேதத்தை அறிந்தவர்கள் என்னை அறிகிறார்கள் வேத வித் வேதத்தை தெரிந்தவர்கள் என்னை அறிந்து கொள்கிறார்கள் அப்படி பகவத்கீத சொன்னார் அப்போ அனாதியான வேதம் வந்து இதற்கிறது அதனால சோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஈஸ்வரனால கூட வேதம் செய்யப்படலை இந்த இந்த இது இந்த பகவான் பண்ணினது அந்த பகவான் பண்ணது இப்ப பகவத்கீதை கிருஷ்ணர் பண்ணினது சொல்லலாம் அதனால ஹிந்துக்கள் இருக்க என்ன சிறப்புல சந்தேகம் வந்துருதுன்னா கிறிஸ்டானிட்டி அவுட் புரியா நம்ம இதுல வந்து சனாதன தர்மம் எந்த பர்சனையும் டிபெண்ட் பண்ண இது சனாதன தர்மம் இதுக்கு பேரு சனாதன தர்மம் தர்மம்ன்றது வே ஆஃப் இப்படி இப்படி மனுஷன் வாழ்த்துக்க வேண்டிய வழி வகைகளை சொல்லி கொடுக்கிறது சரி இந்த சொன்ன சாகை தமிழ்ல ஷாக்கா சமஸ்கிருத்தல ஷாக்கா தமிழ்ல வந்து சாக்கை அப்படி சொல்லலாம் அது வந்து நான்கு டிவிஷன் பண்ணினார் வேதவியாசர் இந்த பெங்காலி இருக்கான பெங்காலிக்கு பெங்காலிக்கு வந்து அது பேர் பெங்காலின்னு வந்து இருக்கு பாருங்க அவனுக்கு வந்து வா வராது வாங்கிறதுல பா போட்டுவான் பேதா பேதாஸ் டிவைட் டு போர் பேதாஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால வேதம் வகுத்து கொடுத்தவர் தொகுத்து வகுத்து கொடுத்தவர் வேதவியாச நான்கு வேதமா கொடுத்திருக்காரு அதுல ரிக்வேதம் நம்ம சொல்ற சுக்தம் அந்த சுக்தத்துல மந்திரங்கள் இருக்கிறது படிச்சோம் அப்போ எத்தனை சுக்தம் இருக்கிறது ரிக்வேதத்துல அப்படின்னா ஆயிரத்தி இருபத்தி எட்டு சுத்தங்கள் இருக்கிறது வேதத்துல சுக்தங்கள் இருக்கிறது பத்தாயிரத்தி மந்திரங்கள் இருக்கிறது அதுல இது இது ஒரு அனுமானம் தான் கரெக்ட் பிகர் இல்ல கிட்டத்தட்ட உள்ள பிகர் அப்புறம் ரிக் என்றால் ரிக் அதுக்கு மீனிங் வந்து ஸ்தோத்திரம் பகவானை பத்தின ஸ்தோத்திரம் சொல்றது ரிக்வேதா ஸ்தோத்திரம் சோ அப்போ இந்த மலர் கொத்து எப்படி சேர்ந்திருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு சேர்ந்தது வந்து சுக்தம் அப்படி சொல்றோம் ஸ்தோத்திரம் எல்லாம் சுக்தம் அப்படி சொல்றோம் இது ரிக்வேதத்தை பத்தின ஒரு ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன் எஜுர்வேதத்தை பத்தி எடுத்துனா எஜ் அது ரூட் வேர்டு வழி பண்றது வழிபாடு பண்றது என்றால் இது ரெண்டு வேதமா இதை பிரிக்கப்படுறது சுக்ல யஜுர்வேதம் கிருஷ்ண யஜுர்வேதம் இந்த வேதத்தை எஜுர்வேதத்தை தான் இந்த வெரி பேமஸ் ருத்ரம் எல்லாம் அபிஷேகம் பண்ற நேரத்துல வந்து வருதுவேதூக்கணும் அதனால அப்புறம் வந்து இந்த யஜுர்வேதத்தை தான் பிரபலமான வாஜ்பேய் யார் வாஜ்பேய் வாஜ்பேய் யாகம்வேதான் வருது அஸ்வேத யாகம் ராஜசூய யாகம் நாம வந்து சென்னையில ராஜசூய யாகம் பண்ணினோம் மகாபாரத காலத்துக்கு பிறகு நம்ம தான் அந்த ராஜசூய யாகம் சோமயாகம் தர்ஷபூஷன் வருது எல்லாம் அதனால பிரபலமானது யஜுர்வேதம் ரொம்ப பிரபலமானது ஓகே அதுக்கப்புறம் வந்து சாமவேதம் சாமவேதம் கானம் பாட்டு பாடுறதுவேதம் இந்த வர்ஷி பண்ற சம்பந்தப்பட்ட விஷயம் வருது ஓகே சாமவேதத்தில் பாடி பவானே எடுத்துக்கிட்டே ராமேஸ்வரன் அந்த சாமவேதியை அறிஞர் அண்ணா வந்து வழிபாட்டார் ராமனேஸ்வரன் அவர் நாடகத்தில் நடிக்கிறது சாமவேதியை நடித்தார் இது சொல்றது வேதம் சிவனவன் அப்படிப்பட்டவரை ராமணேஸ்வரன் வழிபடு நாங்களா ராமணேஸ்வரன் வழிபடுவோம் வழிபட்டு சூதரனுக்கு விரோதி பிராமணனுக்கு தான் நீ அனுகூலம் பண்ற சொல்றது ஒன்று நீ அப்படின்னு ஒரு கூட்டத்தில் பேசின மறுநாளே அவங்க கூட்டம் போட்டு இனிமே அந்த ஆளு பேசுற கூட்டத்துக்கு போகாதுங்க கன்ஃபியூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டா இடியேட் பண்ணும் முதல்ல என்னது அதே சொல்ல தெரியல அவங்களுக்கு டிபேட் பண்றது மாதிரி பேக்ரவுண்ட் என்ன கொஞ்சமா படிக்க வேண்டாமோ ஏதோ ஒரு துளில படிச்சுட்டு நுனியில இருக்கிறது படிச்சுட்டு அப்புறம் டிஸ்கஸ் பண்றது தப்பு அது அதனால சாமகானம் சோ அப்போ வேதானாம் சாமவேதோஸ்மி அப்படின்றாரு பகவான் கிருஷ்ணா என்ன சொல்ற வேதானம் நான்கு வேதத்திலே யாரு சாமவேதி அப்புறம் லலிதா சகஸ்திரம் சாமகானது அம்பாளுக்கு வந்து சொடர் பெரிய ஷியாம சாஸ்திரிகள் அவர் வந்து சாமகான வினோதினி அப்படி படிக்கிறார் அதனால சாமகானது ரொம்ப அற்புதமான சாங்ஸ் எல்லாம் வர்றதுல சாமகானம் அப்ப அதர்வன வேதம் அதர்வன வேதம் என்ன அதர்வன் மீன்ஸ் புரோகிதா புரோகிதர்னு பேரு அதர்வர் ரிஷி பண்ணினதுனால அதுக்கு அதர்வன வேதம் பேரு ஓகே இந்த அதர்வன வேதத்தை புரோசும் பொயிற்ரி சேர்ந்தது ஆர்டர் இருக்கும் பொயிற்றி ஆர்டர் இருக்கும் ஓகே மத்தெல்லாம் வந்து பொயிட்ரி ஆர்டர்ல இருக்கும் நமக்கு மந்திரங்கள்லாம் வந்து போயிட்ரி செய்யுள் இருக்கும் நம்ம ஊர்ல செய்யுள் இந்த பொயிட்ரிக்க ஏகப்பட்டது எழுதிடான் லட்சங்களால போயிட்ரி எழுதிட்டான் பொயிட்ரிக் லாங்குவேஜ் ரொம்ப காலத்துக்கு பொயிட்ரிக் லாங்குவேஜ் தான் இருந்தது எது ஒரு ராஜாவை போகணும்னா ஒரு பொயிட்ரி எழுதி கொடுத்துருவான் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் அறிவு வேணும் இல்லையா இப்ப வந்து அது வந்து வச்சனம் வந்து வச்சனை வந்து துண்டு துண்டு வச்சனை வந்து என்னன்னு பேசுறான் இப்போ அதுக்கெல்லாம் மாறி போயிடுது வேதம். இதுல வந்து இந்த மாந்திரிகம் வருது மைய வைக்கிறது இந்த வேதங்கள் வந்து அனாதி சொல்ல முடியாது அதுக்கு காலகெல்லாம் நிர்ணயம் பண்ண முடியாது இவன் ஒரு சும்மா கொடுத்திருக்காங்க நூல் வந்து திருப்பிட்டம் இந்த திருப்பிடகம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இஸ்லாம் வந்து குரான் வந்து இவ்வளவு சிறப்போட நீ இருக்க கூடாது நாங்க தான் பெஸ்ட் நீ பெஸ்ட் கிடையாது அதை திட்டமிட்ட ரீதியில சொன்னா நம்ம ஆளுநர்களே நம்ம சொல்லிட்டான் நம்ம பெருமையை நாமே இல்லாம பண்ணிட்டோம் எல்லா மனித குலத்துக்கும் அதுவே நம்ம சொந்த நாட்டிலே நமக்கு இல்லாம போயிடுச்சு நம்ம சொந்த எஜுகேஷன் இல்லாம போயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு சந்தன் நிறைய ஐட்டம் இருக்கும் அந்த சந்தையில ஆடு சந்தை இருக்கு மாட்டு சந்தை எல்லாருக்கு ஒருத்த வந்து ஆட்டு சந்தையில ஆடு வாங்கிட்டு போயிட்டான் வில்லேஜ் பீப்புள் படிக்காத முண்டாச்செல்லாம் கட்டிட்டு இருக்குங்க ஆடு வாங்கிட்டு போனான் ஆடை வந்து ஆட்டு குட்டி அது ஆட்டு குட்டி வந்து தோல்லை வச்சிருந்தான் தோல்ல வச்சிருப்போன்ன நாலு திருடனுங்க முடிவு பண்ணி இவங்கிட்ட ஆட்டை பறிக்கிறணும் அப்படி சொல்லிட்டு புடுங்கிட்டு போகூடாது பறிக்கணும் அப்படின்னு அப்படி பண்ணணும் நேரா ஒருத்த வந்தான் முதல் திருட வந்தான் களி ரொம்ப முத்தி போச்சுப்பா நாய எல்லாம் தூக்கி தோல்ல வச்சுட்டு வருவானா எவனாவது சொல்லிட்டு போயிட்டான் வம்பாட்டு ஆடு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் கீழே இறக்கினான் எல்லாம் தொட்டு எல்லாம் பார்த்தான் அது ஆடு மூஞ்சி தான் இருக்கிறது ஆடு வாழுதான் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆடு தோணு கண்ணு தெரியாது ராஸ்கல் தொட்டு திருப்பி கொஞ்ச தூரம் பண்ணுவேன் ஆடு தூக்கி தோல் வாங்கி போயிருட்ட காத பிடிச்ச கொஞ்சம் மூணாவது எங்க அறிவு போச்சு நாய தூக்கி தோல் அறிவு என்ன சந்தேக வலுத்துருத்த நிஜமாவே ஆடுதான் நம்ம நாய் மாறி வச்சு இருக்குமோ அவன் சுட்டு சுத்தி சுத்தி பார்த்து எல்லாம் தட்டி கட்டி கொடுத்து பாக்க அப்படியே ஆடு மாதிரிதான் இருக்கிறது ஆடுதான் அது இப்படியே நமக்கே சந்தை வந்து ஆடுதான் ஆடுதான்பா ரொம்ப சொல்றாங்க நம்மளை ஏன் மாத்துறாங்க அப்படி சொட்டு திருப்பி இப்ப சந்தைய வலுத்துடுத்து நாலாவது ஆள் அந்த பக்கம் வந்தான் ஆடு தூக்கி பால போட்டு அப்படியே போயிட்டான் இந்த மாதிரி திட்டமிட்ட ரீதியில முன்னோர்களா இடியெல்லாம் வந்து கங்கையிலாம் இப்போ சொன்னா நமக்கே தெரியாது கொஞ்சம் பேர் கொஞ்சம் தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும் எனக்கு தெரிய தெரியாது பெருமை வர தெரியலன்ற வருத்தாவது இருக்கணும்ட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு அம்மா ஒரு பொ வந்த சார் இப்ப அப்ரா போனா என் கேக்குறா இது தெரியுமா மந்திரம் தெரியுமா யந்திரம் தெரியுமா யோகம் தெரியுமா என்னவோ கேட்கறா அவங்களுக்கு எல்லாம் தெரியுது எனக்கு தெரிய மாட்டது கேவலமா இருக்கிறது அதுக்காக யோகா வந்துட்டான் அப்படின்னா இப்ப அவங்க டீச் பண்றாங்க நமக்கு அவங்க டீச் பண்றாங்க அனாதியானது பழமையானது தொன்று தொட்டு வந்திருக்கிறது ஏன்னா மனித குலத்துக்கு உண்மைக்காக என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்கிறதுக்காக வேதம் இருக்கிறது அதற்காக இருக்கிறது அந்த வேதம் காதால கேட்கிறது சொன்னோம் நூல நமக்கு நோட்ஸ் கொடுத்தோம் இது கொடுத்து இதுல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதுவே தகராறு நமக்கு ஒரு ஆளு சொல்றத நமக்கு இந்த கம்யூனிகேஷன் ஒண்ணு இருக்கு தெரியுமா விளையாட்டு ஒண்ணு இருக்கிறது கம்யூனிகேஷன் விளையாட்டு என்ன இந்த தெரிஞ்சிருக்கு கடைசியில போற ஆளுக்கு கடைசியில வேற மாதிரி போயிருக்கும் அர்த்தமே அனர்த்தமா இருக்கும் அதுல கம்யூனிகேஷன் நம்ம ஊர்ல ரொம்ப மோசம் வீட்டுக்குள்ள பேசும்போது நான் இவ ஒண்ணு சொல்லுவோம் அவ ஒண்ணு புரிஞ்சுப்பா வீட்டுல இருக்க தகராறு என்ன தெரியுமா நான் இப்படி சொல்லல நான் இப்படி சொல்லல நீ அப்படிதான் சொல்லியிருப்ப அதுதான் தகராதுதான் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இது அதனால அப்படி இருக்கட்டும் இந்த வேதம் பல்லாயிரக்கணக்கான வருஷம் சொல்றீங்க அது சரிய ஒத்துக்கிறோம் நீங்க சொல்றீங்க எப்படி சார் ஒரு ஆள் சொன்னதையே இன்னொரு ஆள் எப்படி சொல்ல முடியும் நம்ம ஊர்ல ஒரு ஆள் சொன்னதையே நீங்க வேணா ஒரு டைலாக் சொல்லி இது இன்னொரு ரெண்டு ஆளுக்கு சொல்லி பாருங்க அதை நீங்க சொன்னதை டஃபனண்டா மாத்தி போன்ல மாதிரி பேச அப்படின்னா பேசும்போது கரெக்டா பேசுறான் நான் என்ன சொன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இப்பெல்லாம் வந்து மனசு சமாதானம் முன்னாடி எல்லாம் டென்ஷன் ஆயிட்டு இருந்தேன் ஆகிறதுல நான் டென்ஷன் ஆகாத பார்த்து இந்த பக்கத்துல வாலண்டியர் டென்ஷன் இவர் டென்ஷன் ஆக மாட்டாரு அதனால எதிக்காம பண்ணிருந்த சுத்தமா வச்சிருந்தாங்க மீட்டர் வச்சிருந்தாங்க எவ்வளவு உச்சரிக்கணும் எத்தனை அளவு இருக்கணும் அப்ப நாடு முழுக்க பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி என்ன சொல்றானோ அவன் காஷ்மீர்லயே அதே மாதிரி சொல்லுவான் அந்த மாதிரி அந்த ஒரு மீட்டர் வச்சிருந்தாங்க பாதுகாத்து சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி கொண்டு அதுக்கு நிறைய சிஸ்டம் பண்ணிருக்காங்க வாக்கியம் பதம் கிரமம் வாக்கியம் பதம் கிரமம் ஜா மாலா ஷிகா ரேகா துவஜம் தந்தம் ரத்தம் கனம் கடைசியில் கனம் உங்களுக்கு தெரியும் ஏன்னு தெரியும் கனபாடிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கனபாடிகள் கனமா இருக்கிற ஒரு கனபாடி இல்லை நம்ம ஊர் கனபாடிகள் நிறைய பேர் கனபாடிகள் ஒரு மந்திரத்தை வந்து எப்படி வந்து இந்த கனபாடிகள் விஷயத்த இருக்கிறது வேதத்தை அதனால கடைசி வெளி ஊர்ல போயிட்டு இந்த மாதிரி இருக்கிறது அப்ப இந்த வேதம் வந்து ரெண்டா பிரிக்கிறோம் இந்த வேதத்தை நம்ம ரெண்டு பகுதியா பிரிக்கணும் என்ன படிக்கிறோம் வேதத்தினுடைய பூர்வம் வேதத்தினுடைய அந்தம் வேத பூர்வம் வேதாந்தம் இதுக்கு இன்னொரு பேரு வேதத்துக்கு பூர்வத்துக்கு பேரு கர்ம காண்டம்னு பேரு வேதத்துடைய அந்தத்துக்கு பேரு ஞான காண்டம்னு பேரு ஓகே வேத பூர்வம் வேதாந்தம் ஓகே இந்த வேத கர்ம காண்டத்துக்கு வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்தவர் வந்து பூர்வ மீமாச பண்ணினவரை வந்து ஜைமணி இந்த ஜெயமணி யாருன்னா வேதவியாசருடைய சிஷ்யர் வேதாந்தத்துக்கு வேண்டிய விளக்கம் கொடுத்தவர் வந்து வேத மீமாம் வேதவியாசா வேதவியாசா பண்ணிருக்காரு அதனால கர்ம காண்டம் வேதத்தை பிரிக்கணும் இப்போ மேஜர் போர்ஷன் எதுக்கு இந்த ரெண்டா பிரிக்கணும் முன்னாடி சொல்லி விட்டு போன விஷயானந்தம் ஆத்மானந்தம் இந்த ரெண்டு விஷயத்தை டீல் பண்றது வேதத்தனுடைய குறிக்கோள் அதாவது மனிதனுடைய குறிக்கோளை பில் பண்றதுக்கு ரெண்டு ஸ்டேஜில் நம்மளை கொண்டு போறது வேதம் விஷயானந்தத்துக்கு வந்து அப்புறம் அனுபவிச்சு அந்த விஷயானந்தம் பிரயோஜனம் இல்லை அப்படி சொல்லி மெல்ல கைபிடிச்சுண்டு அது ஞான காண்டத்துக்கு கொண்டு வருது அதனால வேதப்பூர்வம் வந்து வேதாந்தத்துக்கு விரோதி அல்ல அது போல வேத பூர்வத்துக்கு வேதாந்தம் விரோதி அல்ல புரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு வாழ்க்கைக்கே பிரயோஜனமே இல்லாம பேச வந்து இம்பார்ட்டன் முக்கியமான எக்ஸசைஸ் வேத பூர்வம் வேதாந்தம் சரி விஷயானந்தம்னா என்ன விஷயானந்தம்னா நாம் அனுபவிக்கின்ற சுகங்கள் நம்ம அனுபவிக்கின்ற சுகங்கள் பொருள் கிடைக்கிறது அப்புறம் நமக்கு சூழ்நிலை கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் சூழ்நிலை இருக்கிறது எல்லாம் மனசு நிறைஞ்சிருக்கிறது ஆனந்தமா இருக்கு ராத்திரி ரிப்போர்ட் ராத்திரி டயர்டா வந்திருக்கும் ஆனா கூட பாடி டயர்டா இருக்கக்கூடிய மனசு எப்படி இருக்கிறது பூரிச்சு இருக்கிறது அந்த காத்து அந்த தண்ணி காத்து இல்ல காற்று அதனால மரம் நம்ம ஊர்ல என்ன மரம் மரத்தை எதுக்கு நடுறானோ தெரியல ரோட்ல அந்த மரத்தை எதுக்கு நடுவானோ வேப்ப மரத்தை நட்டாது அந்த காத்தாவது கொஞ்சம் வரும் அது யாரு பண்ணினானோ தெரியல அது என்ன விஷமோ தெரியல தெரிஞ்சு பண்றானோ தெரியாம பண்றானோ தெரியல பெரிய மரங்கள்லாம் நம்ம மர வழியில பார்த்துட்டு வந்தோம் போகும்போது சில மரங்கள்லாம் ஆனந்த பத்திரிக்கை போகும்போது நம்மளுடைய அந்த அலக்கணந்தா வருவா குதிச்சு குதிச்சு வருவா சில இடத்துல கீழே போவா மேல போவா அப்படின்னா பாக்குறதுக்கு ரம்யா மரம் ஆனந்தமா ஜாலியோ ஜாலிங்க அதுக்கப்புறம் நடுல அழகானந்தா பார்த்துட்டு வரும்போது வாங்க அலகானந்தா பாரு புரியா விஷயானந்தா ஏ உனக்கு சந்தோஷமா இருக்க ஆனா அங்க தலைவலியில தலைவலி வண்டே பழக்கிறதுன்னு வச்சுக்கோ நீ ரெடியா இல்லைன்னா அது ரெடியா இருந்தும் பிரயோஜனம் இல்லை அது இல்லா அது கிடைக்காது அப்ப இதுல என்ன தெரியுது கண்டிஷன் விஷயானந்தது கண்டிஷன் நிபந்தனையோடு உள்ளது விஷயானந்தம் அதுக்கு நேரம் காலம் மூடு இப்ப எனக்கு மூடு இல்லாதப்போ அது விஷயம் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க முடியாது நான் விரும்பி சாப்பிடுற ஸ்வீட்டு ஆனா எனக்கு மூடு அவுட் ஆஃப் ஆயிடுச்சு அப்செட் ஆயிட்டேன் அப்ப அந்த ஸ்வீட்டு எனக்கு எடுப்படாது நல்லா பேசிட்டு இருப்போம் சந்தோஷமா இருக்கும் அந்த ஆலயம் ஆனந்தமா இருக்கும் சில சமயம் ரெண்டு பேரும் வீட்டுல தகராறு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தகராறு வர்றதே இதுலதான் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உற்சாகமா இருக்கிற மூடு எப்பயோ அந்த சுவாதி நட்சத்திர தப்போ அது முத்து ஆகிறதாத்துக்கு ஒரு தடவை வருமா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறது ரெண்டு பேர் மூடு கரெக்டா சேர்ந்து உள்ளது மைண்ட் கண்டிஷன் அது அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் அதனுடைய சூழ்நிலை அப்போ நம்ம அனுபவிக்கிற விஷயானந்தம் பொருள்னாலையோ சூழ்நிலைனாலையோ அல்லது வந்து இடத்தினாலேயோ அல்லது உறவுனாலேயோ நமக்கு விஷயானந்தத்தை அனுபவிக்கிறோம் ஓகே ஒண்ணு ஒண்ணு இதெல்லாம் இதெல்லாம் அனுபவிச்சுட்டா இதெல்லாம் அனுபவிச்சுட்டா சந்தோஷம் இதெல்லாம் சந்தோஷமா நம்ம என்ன பண்றோம் இந்த சூழ்நிலை கிடைச்ச சந்தோஷத்தை மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே முன்னாடி செஞ்ச ஐஸ்கிரீம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது அதனால சில பேர் பாத்தீங்கன்னா சடங்கா நாக்பூர் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க ரெண்டு தடவை ஸீம் நல்லா இருக்கும் நீங்க நாக்பூருக்கு வந்துட்டு நாங்க பிளைட்ல வந்தோம் இப்போ வரும்போது முன்னாடி சீட்ல கொரட்ட விட்டு தூங்கணும் தூங்குறது ஆகாசத்துல வந்து தூங்கணுமாயா நான் சொல்லிட்டு இருந்தேன் நம்ம நண்பர்கள் நம்ம இப்ப தேவலோகத்துல டிஃபன் சாப்பிட்டு இருக்கோம் பூமியில சாப்பிடல அப்படின்னா தேவலோகத்தில் தண்ண மேல லோகத்தை மேல லோகத்துல சாப்பிட்டு இருக்கோம் என்னமோ கொடுக்குறான் சர்வ் பண்ணி சாப்பிட்டு அவரு பாட்டு முடிஞ்சு கீழே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அப்படியே மேல போயிட்டார் அந்த இது வந்தது அந்த பொண்ணு அப்படின்னா தூக்கத்தை எழுப்ப நாள் கோவம் நீ கொடுக்குற ஒரு ஒண்ணு தேவையில்லை அவரு புரியுதுங்களா நமக்கு டைம் போறவங்களுக்கு பிரமிப்பா இருக்கும் ஒரு இருபது தர போயிட்டு வச்சுக்கோ இருபது தூரம் போயிட்டு வச்சுக்க நம்ம லோக்கல்ல கும்பிடி பூண்டி ட்ரெயின் போற மாதிரி இருக்கும் ஹாப்பியா இருக்கும் நீ அதனால முதல்ல உறவு எல்லாம் முதல்ல ஹாப்பியா இருக்கும் இதுக்காது புதுசு இதுக்காக புதுசு நான் நகத்தை கட்டித்தாலும் நான் நீ வளர்த்தாலும் நான் கடிப்பேன் அதை பாட்டுலேயே ராங்க பொறத்தையா நகத்தை கடி நீயே நகத்தை கட்டிக்கூடாது எப்படி கிடைக்கலாம் கிராமர் மிஸ்டேக் அது இப்படி ஆறு மாசத்துல சாதம் எடுத்து போயிடும் நரப்பும் ஒண்ணு ஒண்ணு பார்க்கும் இவளை விட்டுட்டா எனக்கு சந்தோஷம் அடுத்த ஆளு மேட்ச் பண்ற பையனோ பொண்ணோ அதை டைவர்ஸ் நிறைய ஆயிட்டு இருக்குல்ல நம்ம ஊர்ல இது வெளிநாட்டு விஷயம் இது அது அந்த சரக்கு நம்ம ஊருக்குள்ள வந்து இது மேட்ச ப்ராப்ளம் மேட்ச மாத்திட்டான் அதனால எங்க ஒரு தாத்தா வந்தாரு ஒரு கலிபோர்னியா இருந்து நம்ம ஊர் இப்ப ஸ்டேஜ் மாத்திரம் வந்திருக்கு டைவர்ஸ் மாத்திரம் வந்திருக்கு டைவர்ஸ் பண்ணிட்டா சந்தோஷம் வந்து கொட்டும் பாரு அப்பதான் தெரியும் அவளாவது தோசை போட்டு கொடுப்பா தண்டை போட்டாலும் ஏதாவது பண்ணி கொடுப்பால அப்போ கண்டிஷன் இருக்கிறது நிபந்தனையோடு இருக்கிறது அப்புறம் அதிகமா அதுல பழகிட்டோம்னா வெறுத்துடுது அதுல ஒரு சளிப்பு வந்துடுது அப்படின்னு அப்ப அனித்யம் விஷயானந்த எப்படிப்பட்டது அனித்யம் ஓகே இம்பர்மனண்டா இருக்கிறது வந்து கண்டிஷன் இருக்கிறது ரெண்டாவது வந்து இம்பர்மனண்ட் அனித்தியமா இருக்கிறது மூணாவது விஷயம் அது வந்து நமக்கு நம்மளை பந்தப்படுத்துறது பந்தப்படுத்துறது விஷயானந்தம் என்ன பண்றதுன்னா ஒரு தடவை ஒரு சிப்பு காஃபி குடிச்சுட்டோம்னா அவளை தான் நீங்க அடிக்ட் ஓகே திருப்பி போய் நிற்கும் மூணு மணிக்கு டீ கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க எதிர்க்க வர ஆள் எரிஞ்சி போல இருக்கும் கத்தியாலும் திருடம் மாறி போட்டு வந்தோம் பாருங்க அல்ப காஃபி அது என்ன பெரிய சுகம் பந்தப்படுத்தும் இந்த அல்ப காஃபி கே அவன் ஆறு மணிக்கு ஆனா போய் நேர போய் பெரிய காப்பி குடிக்கிறான் விஷயத்தை பந்தான் பந்தப்படுத்துறது அது போல பேசலன்னா பந்தம் இன்னைக்கு நமக்கு ஒரு ராங் கால் கூட இன்னைக்கு வரலாங் கால் கூட வரல போன்ல அடிக்டாங் கால் வரணுமாரி இருக்கு அப்போ நமக்கு ஒண்ணு த அனுபவிச்சுட்டோம்னா இப்ப இந்த போன் வந்து பண்ணாம இருக்கலாமா முடியாது விஷயான தெரியாத உங்களுக்கு தெரியுமா தெரியாதா கொஞ்சம் யோசிச்சா தெரியும் எத்தனை நீங்களே சொல்லி இருக்கீங்க யோசிச்சு பாருங்க பாருனந்தம் <laughs> நமக்கு <laughs> இது கஷ்டத்தை கொடுக்கிறது அதாவது இம்பர்மனண்ட் கொடுக்கிறது அது நமக்கு தெரியணும் அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து நித்திய ஆனந்தத்தை எப்படி போறது பர்மனன்ட் ஆனந்தத்தை எப்படி கொடுக்கிறது அப்படி சொல்லிக் கொடுக்கிறது ஞானகாந்தம் வேதாந்தம் வேதத்தினுடைய கடைசி பகுதி அப்போ வேதத்தினுடைய முன்பகுதி தப்பா ஐஸ்கிரீம் சாப்பிடுறதோ உறவு வச்சிருக்கிறதோ பணம் வாங்கிறதோ சம்பாதிக்கிறதோ தப்பு கிடையாது முதல்ல வந்து சன்னியாசம் பண்ண முதல்ல சன்னியாசம் பண்றதுக்கு ஏதாவது இருக்கணும் முதல்ல நான் எல்லாச்சும் இவரு எந்த வேலையிலும் சேர்த்துக்கிறது இல்ல பியூன் வேலை கூட கிடைக்காது இவர் சன்னியாசம் பண்ணிட்டு இவர் எல்லா விதத்திலையும் எலிஜிபிள் இருந்து அப்புறம் விடுறதுக்கு ஏதாவது இருக்கணும் அந்த மாதிரி முதல்ல மோட்டிவேட் பண்றது கர்மகாண்ட உனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் எல்லாம் புண்ணியத்தையும் பாபத்தையும் பாபத்தையும் இது லாஜிக் நம்பர் ஒன் ஓகே இந்த புண்ணிய கர்மா பாப கர்மா நமக்கு பூலோகத்தில் எப்படி கன்வெர்ட் ஆகிறது சுக துக்கமா கன்வெர்ட் ஆகிறது இந்த புண்ணிய பாபம் தான் நமக்கு சுக துக்கமா வருது ஓகே பெயினாவோ நமக்கு கெயின் ஆவோ வரும் இது மாறி மாறி வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது குளிச்சுட்டாங்க ஆனந்தம் வண்டி போறப்பல பஸ் வரல துக்கம் நான் பாத்துட்டே இருக்கேன் ஓ இப்ப சந்தோஷம் வருதா அடுத்த ஆளா துக்கம் ஆலா வரப்போறது எக் அதனால சுகம் விஷயானந்தம் விஷத்துக்கு பேரு மெதுவா கர்மகாண்டதுல என்ன சொல்றது வேதம் கைபிடிச்சது ஏ இந்த சுக துக்கமே இல்லாத லோகத்துக்கு ஒண்ணு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு உன்னை ப்ராமிஸ் பண்றது மோட்டிவேட் பண்றது பெஸ்ட் விளம்பரம் வந்து கர்மகாண்டம் மோட்டிவேட் பண்றது உனக்கு வந்து சுக துக்கமே இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அதுக்கு பேரு சொர்க்கம் சொர்க்க லோகத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னா அந்த சொர்க்க லோகத்துக்கு அந்த கஷ்டமே கிடையாது வயோதிகம் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க பெரியவங்களாம் நான் வச்சுக்கோங்க சொர்க்கத்துல வயோதிகம் கிடையாது எப்பயோ எங்கதான் அந்த எல்லாம் ஐப்ரோ எல்லாம் இதெல்லாம் பண்ண வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் நீங்க இதெல்லாம் இதெல்லாம் மசாஜ் எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் இருப்பீங்க எப்பயும் ரம்பா ஊர்வசி இங்க எப்படி டிவி பார்த்து இருக்குமோ அங்க லைவா பார்த்து சுகமா இருக்கலாம் ஆனா என்ன கஷ்டம் தெரியுமோ அதுல ஒரு கஷ்டம் இருக்கு இந்த புண்ணிய மக்கவுண்ட் இருக்க அந்த டிக்கெட் வரைக்கும் அங்க வச்சிருப்பான் சொர்க்கத்துல அது தீவுன்னா நட்டுணர் தள்ளி விட்டுருவான் ஒரு நாள் சார் ஒரு நாள் பர்மிஷன் சிங்கப்பூர்ல என்ன பண்ணுவான் அந்த விசா முடிஞ்சிருக்கு என்ன பண்ணுவான் தெரியுமா உங்களுக்கு சாட்டை வச்சு அடிப்பான் மற்ற நாட்டுவ இப்ப சொர்க்கொள்ள மாட்டான் அங்க தள்ளி விட்டான் நேர கூவம் நதி தான் சேட்பத் பிரிட்ஜ் கிட்ட அப்ப இது சொம் தான் சுக துக்கத்தை நான் விட்டுட்டு நான் போன சொர்க்கு போலாம் ஆனா சொர்க்கம் அவர் வந்து இந்த டூரிங் விசா மாதிரி வெளியில வந்து அந்த மாதிரி சொர்க்கலோகம் சரி நரகலோகத்துக்கு போலோகத்துக்கு போக வேண்டாம் யாரும் விரும்ப மாட்டாங்க நீ வேற வழி இல்லாமல் எஸ்கேப் ஆகிடலாமா எஸ்கேப் ஆக முடியாது ர்க்கலோகம் மாதிரியே உன்னுடைய அக்கவுண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் அந்த பாப்பம் இருக்கிறதோ அவ்வளவு காலனி நரகத்தல தான் அப்போ சொர்க்கல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது அதனால இது இது மூணுமே மூணு லோகமே ப்ராப்ளம் தான் பூலோகத்துல மாறி மாறி வந்து இருக்க சொர்க்கோகத்துல துக்கம் கிடையாது சுகம் ஆனா பர்மனன்ட் இல்ல வழி தாங்க முடியாம யாத்திரை கொண்டு போய் சேர்த்து மாதிரி இருக்கு ஒரு விசில் ஒரு பத்தி இருபது யாக்கு ஒரு ஆள் அவன் விசில் கொடுத்தான இந்த இமாலயம் கைலாய எவ்வளவு இருபத்தி எட்டாயிரம் அடிக்கு மேல இருக்கிறது இப்ப நம்ம போறது வந்து பத்தாயிரத்தி அடி அது மீட்டர் அது முப்பதனாயிரம் மீட்டர் அங்க போய் இந்த யாக்கு இப்படி எட்டி பார்த்ததுன்னு மேல இருக்கத்துக்கும் அவங்க வீட்டுக்கார கூட திட்ட முடியாது அவரும் எங்கோ இருப்பாரு கஷ்டம் அப்படி ஒரு கடைசியில் எங்க குரூப்ல வந்தது அந்த அம்மா என்ன சொல்லிச்சு அந்த குரூப் லிட்டருக்கிட்ட சொல்லு என்னாலும் யாக்கில் போக முடியாது இங்க கைலாயத்தோட ஐக்கியமானாலும் பரவாயில்ல வெறுத்துட்டா இறங்கி காசி போலும் கருமன் தீரலன்னு சொல்லுவாங்க கைலாலம் போன எனக்கு கர்மம் தீரலன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி சேர்த்து கூட்டிட்டு வர வேண்டிய பொறுப்பு எனக்கு நாம வேகமா நடந்து நடந்து போய் அது அங்க வரும் பேசக்கூட முடியாது பேச எங்க இருக்கு வந்து எப்படி உக்காங்க போலாமா நகருங்க எங்கிறீங்க எந்திரீங்க இதெல்லாம் வரும் இதெல்லாம் பிராரப்தம் பிராரப்தம் அதனால எந்தோகத்துக்கு போனாலும் ப்ராப்ளம் இருக்கு நரகலோகத்துக்கு போனா எஸ்கேப் ஆகிட முடியாது சொர்க்க லோகத்துக்கு போனா எக்ஸ்ட் பண்ண முடியாது இந்த பூலோகத்தில் இருந்தா ஆனா வேதம் என்ன சொல்றது இந்த தேவலோகத்தில் இருக்க தேவேந்திரன் அடைய வேண்டிய சுகம் இருக்க அந்த சுகத்தை விட மனுஷன் அடைய முடியும் பிராமிஸ் பண்றது பிரம்மா அடைய வேண்டிய சுகத்தை கூட அது கூட இம்பர்மனண்ட் தான் அதுக்கு மேல பர்மனன்ட் சும் இருக்கிறது அது என்ன ஆனந்தா ஆத்மான உரி அதுக்கு பர்மனன்ட் சுகம் கிடைக்கிறது அப்படி பிராமிஸ் பண்றது அதனால இது ரெண்டும் என்ன சொல்லுங்க பர்மனன்ட் சுகம் கிடைக்கிறது அது வந்து பந்தா போகாது லேசில் வராது அப்படிப்பட்ட சுகம் இருக்கிறது அது என்ன கொடுக்கிறது அத சொல்லி கொடுக்கிறது தான் வேதாந்தம் வேதத்தினுடைய கடைசி பகுதி வேதாந்தம்னா கடைசி பகுதி புரியாமல் போனாலும் வேதாந்தம் தெரிஞ்சாலும் சித்தாந்தம் பாடினா உனக்கு தெரியுமா அது வேதாந்தம் கடைசி பகுதி புரியலன்னா என்ன செய்யறது டீச்சர் கிட்ட வந்து கத்துக்கணும் அதுக்கு அதனால ஞான காண்டம் அதுக்கு பேரு அதுக்கு பேர் உபனிஷத்து பேரு உபனிஷத்து இதுக்குதத்தில் என்ன சொல்லை அங்கத்தில் தலையான பாகம் எது அப்படின்னா உபனிஷத் பாகம் அதனாலதான் அனந்தாவை வேதாக வேதங்கள் வந்து எந்நிரந்த வேகங்கள் இருக்கு நம்ம ரிஷிகள் வந்து அதுல கொஞ்சம் பகுதியை நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காங்க மரம் பூ காய்பழம் எப்படி சம்ஹிதை அப்படி ஒரு பகுதி வேதத்தில் இருக்கிறது சம்ஹிதை அதுக்கப்புறம் பிராமணம் அப்படி ஒரு பகுதி அப்படி ஒரு பகுதி உபனிஷத் அப்படி ஒரு பகுதி வேதத்தை இப்படி நாலு பகுதியா வேதத்தை பிரிக்கலாம் ஒவ்வொரு வேதத்தையும் நாலு பகுதியா பிரிக்கலாம் சம்ஹிதை பகுதி பிராமணம் பகுதி ஆரண்யம் பகுதி உபனிஷத்து பகுதி ஓகே சாப்டர் அப்படி சொல்லிட்டு அப்படின்னா சம்ஹிதைன்றது மரம் மாறி பிராமணம்ன்றது பூ மாறி ஆரண்யம் மாறி காய் மாறி உபனிஷன் பழம் இதெல்லாம் வந்து பெரியவாளுடைய உபன்யாசம் மகாபெரிவார் வேதத்தை பத்தி சொல்லும்போது அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது இது எனக்கு மலைப்பா இருக்கு இது எப்படி சொல்றது எப்படி முடிக்கிறதுன்னு அத்தனை கஷ்டம் இது இருந்தா கூட சொல்றேன்னு சொன்னது அவர் சொன்னதுல எசன்ஸ் மாத்திரம் உங்களுக்கு சொல்லிட்டு நான் அதனால உபனிஷத் வந்து பரம தாத்திரியமான எல்லா விதமான கர்மங்களூடேஷன் தான் உபனிஷத் ஞான மார்க்கம் ஜீவாத்மா பரமாத்மா அபேத மார்க்கம் ஐக்கிய மார்க்கம் அப்படி கொடுக்கிறது அதனால இது பிலாசபி இது பேர் பிலாசபி பிலாசபி என்னது தத்துவம் அப்படி தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் தத்துவம் வளர்றது தத்துவம் அந்த பத்தி சொல்ற உபனிஷத்து பகுதி அப்படி சொல்றது நமக்கு இதுல நமக்கு வந்து உபனிஷத்து நான்கு வேதத்தினுடைய உபனிஷத்து ஜூஸ் பிலாசபி இந்தியன் பிலாசபி தத்துவம் என்ன அப்படின்னு யாராவது கேட்டா அட்லீஸ்ட் இதாவது சொல்ல தெரியணும் நான்கு வேதத்தினுடைய உபனிஷத்தினுடைய சாரம் ஜூஸ் அது என்ன சொல்ல வருது பிரஜானம் பிரம்மா பிரஜானம் பிரம்மா இது வந்து ஐத்திரிய ஐத்திரேய உபநிஷத்தில் வர்றது ஓகே இது இதுக்கு பேரு மகா வாக்கியம் மகா வாக்கியம் தான் இருக்கிற வாக்கியம் இல்லை வெரி ஷார்டாஸ்பா ஜூஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்கிறது அதுக்கு பேரு மகா வாக்கியம் ஐத்திரேய உபனிஷத்து மகா வாக்கியம் இது வந்து இருக்கிறது பிரஜானம் பிரம்மன் என்ன அந்த உணர்வு இருக்க உயர்ந்த உணர்வே அந்த ஞானமே பிரம்மம் நீ எதை உணர்றியோ அதுதான் பிரம்மன் அதுதான் முழுக்க இருக்கிறது இது செகண்ட் வந்து என்ன அகம் பிரம்மாஸ்மி இது பிரகதாரண்ய உபனிஷத்து பிரகதாரண்ய உபனிஷத்து அகம் பிரம்ம மூணு வார்த்தை இருக்கிறது அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி நான் தான் அந்த பிரம்மன் அப்படி சொல்றது நான் அந்த பிரம்மனாகவே இருக்கிறேன் இதுதான் வெறி பேமஸ் யஜுர்வேதத்தில் உள்ள ஒரு மகா வாக்கியம் அதுக்கப்புறம் என்ன சாம வேதத்தில் இருக்கிறது தத்துவமசி வெரி பேமஸ் தத்துவமசி நீ அதுவாகவே இருக்கிறாய் இது வந்து குரு உபதேசம் முன்னாடி சொன்னது வந்து பதில் உபதேசமான பிறகு அகம் பிரம்மாஸ்மி அதுக்கப்புறம் வர வேண்டாம் அகம் பிரமாஸ்மி அது வாய் தான் சொல்றது அங்க போகும்போது எல்லாருக்கும் ரசம் போட்டா எனக்கு போடவே இல்ல சொல்லிட்டு பிரம்மன் இன்கம்ப்ளீட் Brahman கிடையாது கம்ப்ளீட் பிரம்மன் சாந்தோக்கிய உபநிஷத்துல இருக்கிற மகா வாக்கியம் ஓகே நீதா அந்த பிரம்மன் ஐம் ஆத்மா பிரம்மா அது மான்டூக்கிய உபனிஷத்துல இருக்கிறது இந்த ஆத்மா தான் அந்த பிரம்மன் ஓகே அதை பத்தி சொல்றது அது அதர்வ வேதம் நான்கு வேதத்துக்கு நான்கு இம்பார்ட்டன் ஜூஸ் சொல்லியாச்சு ஓகே இதுக்கப்புறம் வந்து மனுஷிய ஜென்ம எடுத்து தப்பி தவறி இந்த வகுப்பெல்லாம் ரெகுலரா வந்து நடுவில் நிறைய தடங்கள்லாம் இருந்து அதெல்லாம் ஓவர் கம்மி பண்ணி எப்படியோ புரிஞ்சு புரியாம தம் கட்டி வந்து அதுல என்ன தான் சொல்றது பார்த்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு புரிஞ்சுட்டான் ஞானி ஞானி ஆயிட்டானா அவன் அடையிற ஞானம் ஆனந்தம் பிரம்மானந்த பிரம்மா லட்சத்துல ஒரு பங்கு ஞானி அடைஞ்ச ஆனந்தத்துல லட்சத்துல ஒரு பங்கு தான் பிரம்ம ஞானம் பிரம்மா அடைஞ்ச ஆனந்தம் பிரம்மானந்தம் நல்லா புரிஞ்சுங்க பிரம்மா ஆனந்தம் தான் விஷயானந்தத்துடைய ஹைட்டு புரியுது விஷயான பிரம்மலோகத்துக்கு போறது அது இந்த ஞானத்தை இந்த வகுப்பு உபனிஷத்து வகுப்பு வரைங்கள புரிஞ்சு போயிடக்கூடாது புரிஞ்சு அதுவா எடுத்துனா அவன் அடையிற ஆனந்தத்தில் லட்சத்தில் ஒரு பகுதி தான் பிரம்மானந்தம் அர்த்தத்தில் வகுப்போ அதுதான் புத்தி அதிக விசேஷகா யார் புத்திசாலியோ புத்தியை பயன்படுத்துறோ அவன் வந்து இத விடமாட்டான் அப்படி சொல்றது இது தைத்திரிய உபனிஷத்து சொல்றது பதினொன்னு எட்டு பதினொன்னு எட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றது உபனிஷத்து சொல்றது எவன் ஒருவன் வந்து தேவதையை வந்து தனக்கு வேறாக வே அது வேற நான் வேற அப்படி உபாசனம் பண்றவன் அவன் எப்படி இருக்கானா சத்தியத்தை தெரிந்து கொள்ளாதவன் உண்மையை தெரிந்து கொள்ளாதவன் அவன் வந்து அந்த தேவர்களுக்கு பசு மாதிரி உள்ளவன் போக்கியமாக உள்ளவன் அவர்களுக்கு இவன் வந்து வேலைக்காரர் மாதிரி செய்ய வேண்டியது அவனாகவே இவன் ஆயிட்டான் அது புரிஞ்சுருத்துன்னா பிரம்மா அடைய சந்தோஷம் இவன் அடையிற சந்தோஷத்துல ஒரு பங்கு லட்சத்துல ஒரு பங்கு அதுதான் இதுன்னு புரியலன்னா அந்த தேவர்களுக்கு இவன் வேலைக்காரன் மாறி போக்கியமாக இருக்கிறவன் அப்படி எல்லாம் சொல்றது உபனிஷத்து அதுக்கப்புறம் வந்து இந்த உபனிஷத்து என்ன சொல்றது நாரத்த மகரிஷி வந்து சொல்றார் நாரத்த மகரிஷி அந்த இந்த தட்சிணாமூர்த்தி கிட்டக்க நான்கு சிஷ்யர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு நான்கு சிஷர்கள் கிட்ட வந்து கேட்கிறார் அதுல வந்து சனகாதி முனிவர்கள் பேரு அதுல வந்து சனக முனிவர் கிட்ட வந்து கேட்கிறார் நான் எனக்கு வந்து சோக்கமா இருக்கேன் நான் துக்கமா இருக்கேன் சுவாமி நான் கஷ்டத்தில் இருக்கேன் அவர் வந்து ஜோதிஷத்துக்கெல்லாம் போல அவரு ஏன்னா அவருக்கு ஜோதிஷத்தில் எக்ஸ்பர்ட் இன்னைக்கு இருக்க பெரிய பெரிய என்னெல்லாம் இருக்கிறதோ எம்ஏ டிகிரி இருக்கிறதோ ஆல் திகிரி புடிச்சவர் வந்து நீ 20-30 நூற்றுக்கணக்கான மாடு மாறி தெரியும் ஒரு எம்ஏ படிச்சாலும் வேண்டாம் நாரதற்கு எப்படி இருக்கும் அவ்வளவு பூமா வித்யா பிரேத வித்யா ரிக்வேதா யஜுர்வேத சாமவேதா தர்வணவேதா ஷட்டங்கானி எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டாரு நமக்கு வியாக்கரணம் படிச்சாலே பத்து பேரவை தேவப்படும் அதுக்கு வியாக்கரணம் முடிக்கிறதுக்கு பத்து பேரவை தேவைப்படும் இவர் எல்லாம் கடகரன் முடிச்சாரு அதெல்லாம் கேட்டுட்டு சுவாமி எனக்கு வந்து உபதேசம் பண்ணுங்க எனக்கு கஷ்டத்துல இருக்கேன் நான் அதனால நீங்க ஏதோ சொல்லியிருக்காங்க ஏதோ தெரிஞ்சுன்னா இது எல்லாம் கஷ்டம் எல்லாம் அந்த கஷ்டத்தை நான் கடக்கணும் சொல்லுங்க சரி உனக்கு என்னெல்லாம் தெரியும் லிஸ்ட் போட்டு சொல்றாரு இந்தந்த வித்தியெல்லாம் தெரியும்னு சொல்றாரு ஓ உனக்கு ஆத்ம வித்திய தெரியுமோ அது ஒண்ணுதான் தெரியாது அது ஒண்ணு தெரியாதுல்ல அது ஒண்ணு தெரிஞ்சா தான் போகும் மீ இதெல்லாம் தெரிஞ்சா பிரயோகம் இல்லை எனக்கு சுவிஸ் பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கிறது இந்த ஹெச்டிபிளால அது ஒரு பேங்க் இருக்கு அப்ப பாத்தேன் நான் அதுல அக்கவுண்ட் இருக்கு இதுல போட்டிருக்கேன் போயிட்டு எல்லாம் இருந்தாலும் துக்கம் கொண்டாட முடியும் ஏசில இருந்து துக்கத்தை கொண்டாட முடியும் பங்கு பங்காளி தயாதிகள் இருந்து துக்க கொண்டாட முடியும் குழந்தை சில பேருக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கிறது நினைச்சதெல்லாம் நினைச்சபடியெல்லாம் நடந்ததுன்னா அதுக்கு ஒரு பயம் வரும் பாருங்க இது எப்படி ஆகுமோ அது ஒரு பயம் இருக்கிறது இன்செக்யூரி எல்லாத்துக்கும் இருக்கிறது இதெல்லாம் இருக்கிறது இது தெரிஞ்ச பிரயோஜன நீ உன்னை பத்தி நீ உன்னை அறிந்தால் நீ உண்மை அறிந்தால் போராட வேணாம் அதுதான் என்ன தெரிஞ்ச அப்ப போராடுறதுக்கு யாருக்கா ஒருத்தரும் கிடையாது அதனால தரத்தி சோகம் ஆத்மவித்து தரத்தி சோகம் ஆத்மவித்து ஓகே தரத்தினா கடந்து போக முடியும் இதுதான் வேதத்தினுடைய வார்த்தை உபனிஷத்தோட வார்த்தை நீ சோகத்தை கடக்கணும்னா துன்பத்தை துயரத்தை கிடக்கணும்னா உன்னை தெரிஞ்சிக்கோ அந்த சப்ஜெக்ட் மேட்ரி டீல் பண்றது உபனிஷத் ஓகே உபனிஷத் இது சாந்தோக்கிய உபனிஷத் ஆத்மாவை தெரிந்து கொண்டவன் எவனோ அவன் வந்து சோகத்தை கடற்பவனாக இருப்பான் அதனால உபனிஷத்து என்ன சொல்றது ஒரு உபனிஷத்து சுவந்த் விஸ்வா அமிர்தசிய புத்தா அப்படி சொல்றது ஏ எல்லோரும் எங்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு அமிர்தத்தை கொடுக்குறேன் அப்படி சொல்றது டிக்ளேர் பண்ணி சொல்றது ஓ பாபிகளே பாருங்கள் உங்களுடைய பாரத்தை நான் சுமக்கிறேன் அப்படி எல்லாம் சொல்றதில் இந்த டிரெஸ் போட்டு போய் சென்ட்ரல் இருக்கும்போது சரவணா பாபி இல்ல நீ பாபி உங்க அப்பா உங்க தாத்தா பாபி நான் அமிர்த புத்திராக நான் தெய்வ தன்மை வாழ்ந்தவன் அப்படி சொன்னியுமெண்ட் கொஞ்சம் திருப்புராய் தொடர் இருக்கிறது நல்ல தை வெள்ளிக்கிழமை எல்லாம் குங்குமம் நல்ல லட்சணமா இருக்குங்க எல்லாம் அண்ணா வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தான் என்னுடைய வாகனம் இருக்கு அது ஒரு சைக்கிள் அதுல போய் நின்று நீ பாவியா தை வெள்ளிக்கிழமை கும்பிடுறோம் பாவியா நீ என்ன சொல்றன் பேருனியா கூப்பிட்டு வந்தான் கிட்ட டவுட் எனக்கு பகிரமா அட்ரைக்கல இப்ப சொல்லு ஏமா நம்ம பாவியா அம்மன் கும்பிடுற பாவியா ஒருத்த மோலத்தெல்லாம் எடுத்து வச்சான் டம் எடுத்து வச்சு நைசா பொறுப்பு போயிட்டான் யார்த்து பாப்பி சொல்ற வேதம் அமிர்தா உலகத்து ஜனங்களை என்னிடம் அமிர்தத்தை கொடுக்கிறேன் இதுதான் சொன்னார் சுவாமி விவேகானந்தா இது எங்களுடைய வேதத்தில் இருக்கிற நூல் ஒவ்வொருத்தரும் தெய்வத்தன்மை வாய்ந்தவர்கள் அப்படி சொல்றது பத்தி சொல்றது அதனால இந்த ஞானகங்கா சிபிர் என்ன சொல்றது ஓ அமரத்தன்மை வாய்ந்தவர்களே நீங்க ஆல்ரெடி உங்ககிட்ட தெய்வீகம் இருக்கிறது நீங்கள் பாபிக்கிறையாது என் ஜன்மீ கஷ்டப்படுறதுக்கே பிறந்திருக்கு பாருங்களேன் அது வேற ஒரு அதுக்கு பேரு மூக்காரி ராகன் பேரு எதுவும் விளங்காது நான் பண்ணுங்க அதனால விளங்காது நீ அப்படி இல்லப்பா நீ தான் தெய்வத்தன்மை வாய்ந்தவன் தெய்வத்தன்மை வாய்ந்தவர்கள் அதனால இதெல்லாம் உபநிஷத்து நீ தான் அந்த தெய்வீக புருஷன் அந்த ஆத்மா ஆனந்தம் உன் கையிலேயே இருக்கிறது விவேக சூடாமணியில சங்கரர் என்ன சொல்றாரு ஒரு ஸ்லோகத்துல உன் காலுக்கு அடியிலேயே புதையில் இருக்கிறது காலுக்கு அடியிலேயே புதையில் இருக்கிறது புதையில இருந்து எப்படி இருக்கிறது ஒருத்தர் ஒன்னு சிவலோகத்துல பக்கத்துல பார்வதி ஒய்ஃப் ஒய்ஃப் என்ன அட்வைஸ் கொடுக்குறது உங்க பக்தன் கஷ்டப்பட்டிருக்கா ஏதாவது கொடுங்க இல்ல அவனுக்கு நேரம் வரணும் இப்ப கொடுக்கக்கூடாது கொடுங்கன்னா யாரா இருந்தாலும் சிவனே பெருந்தாலும் ஒய்ஃப் பேச்ச கேட்டாங்க சரி சரி சரி நமக்கு கைலாயத்திலே ப்ராப்ளம் வந்துடும் அவர் போட்டார் ஒரு மூட்டையார் பணம் மூட்டையார் நல்ல கோல்டு காயின் அக்ஷய திருப்தியா புல்லா ஏதா இவன் வந்தான திடீர்னு நமக்கு கண்ணு தெரியாம போச்சுன்னா எப்படி இருக்கும் நடந்து போலாம் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு கண்ணை மூடிண்டா போகும்போதும் அத ஒரு ஏதோ ஒரு இது ஒரு எட்டி உதச்சா போயிட்டா ஏ கையிலா இதுக்காக தேடிக்கான் அதே எட்டு உதைக்கிறேன் இப்ப உப்பு நிஷத்துக்கு வந்துட்டீங்க உங்களுக்கு பகவான் சிவபெருமான் அப்படியே கோல்டு கார்டு அங்க பார்த்து கண்ணை மூடி எட்டிச்சா விடப்படாது அதுதான் அம்பால் பேருதா அது வந்து ஒரு இறக்க சுபாவம் இருக்கிறது அது கொடுக்கறா எப்படியோ கொடுத்து இங்க கொண்டு வந்து நிறுத்திட்டா நம்மள அதனால இந்த உபனிஷத்தை நம்ம அமிர்தத்தை விட்டுடப்படாது அந்த அமிர்தத்தை கொடுக்கிறது இந்த தங்கம் வைரம் வைரூரியம் உன்காலுக்கு இருக்கிறது வேற எங்கே தேட வேண்டாம் ஏதோ சொல்லுவாங்கள இந்த பெண்ணையை கையில வச்சுட்டு நெய்கி திண்டாடுறான் இடிய சொன்னா என்னடா நடந்து போற கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் நடந்து போற நடந்து போற ஒரு பிரார்த்தனை நான் வந்து பூமிக்கு நமஸ்காரம் பண்ணணும் அதுக்காக தேடிட்டு போறேன் மண்டு நீ நிக்கிறதா பூமி தெரிய மண் இருக்கும் அதுக்கப்புறம் ராஜ் அதெல்லாம் எடுத்து கஷ்டப்பட்டு எடுக்கும்போது இன்கம் டாக்ஸ் அதிகாரி வந்துருவான் அதுக்கு பெருத்த அபிச்சுவல்ஸ் பேரு எல்லாம் கஷ்டப்பட்டு சிரவணமான பண்ணி எல்லாம் முடிச்சோட பழைய பழக்கம் அப்படியே வந்து நிற்கும் அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டா அந்த அமிர்த பொக்குஷம் நம்ம கிட்ட வந்துடும் அதனால இந்த அமிர்த பொக்கிஷ உன் கையிலேயே இருக்கிறது அந்த ஆனந்தம் உன் கையிலேயே இருக்கு பிளீஸ் சொல்றி கேலி உபநிஷத்து அதுல வந்து ஒரு நூத்தி எண்பது நூத்தி எட்டு உபனிஷத்து கிடைச்சிருக்கு அந்த நூத்தி எட்டு உபனிஷத்து தெரிஞ்சு ஒருத்தர் அவர் வந்து இந்த நூத்தி எட்டு உபனிஷத்துக்கு பாஷ்யம் அந்த காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் அந்த மனம் கூட இருக்கிறது இப்பார்டன் பிரிச்சு ஒரு வந்து சாம வேதி நீ வந்து அதரவண வேதி அப்படிலாம் சொல்லி பிரிச்சு இதெல்லாம் காப்பாற்றி வச்சுட்டு வந்திருக்காங்க சந்தியாவந்த கூட பண்றதுல காயத்ரி நேரமே இல்ல நேரமே இல்ல எல்லாம் துண்டு எண்ணி எண்ணி இப்படி எண்ணி போடுறான் எண்ணி பண்றான் இப்படி இப்படி என்றான்னா இப்படி என்றான் அதை விட்டுட்டா அதெல்லாம் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இப்போ அந்த நூத்தி எட்டு உபனிஷத்துல பத்து உபனிஷத்து வெறி பிரபலமா இருக்கிறது பத்து ஏன் 10 உபநிஷத்து பிரபலமா இருக்குன்னா அதுக்கு ஆதி சங்கராச்சாரியா வந்து அதுக்கு கமெண்ட்ரி கொடுத்துருக்கார் பாஷ்யம் பண்ணிருக்கிறார் அவர் அந்த பத்து உபனிஷத்துக்கு செலக்ட் பண்ணி பாஷியம் பண்ணணும் நூத்தி எட்டு உபனிஷத்துக்கு பத்து பண்ணிட்டாரா அதுக்காக இல்ல அவர் ஏன் பண்ண உபனிஷத்துல தொகுத்த வேத வியாசாரியா அவரு வந்து ஒரு சொந்தமா ஒரு நூல் பண்ணிட்டார் அது என்ன நூல் நேற்று காலம்பறை அனௌன்ஸ் பண்ண அதுக்கு பேர் பிரம்மசூத்திரம் பிரம்மசூத்திரம் அந்த பிரம்ம பிரம்மசூத்திரம் வந்து அவர் இத்தனை நாளை படிச்சி கேட்டு எல்லாம் பண்ணினதையூஸ் அது ஹையஸ்ட் டெக்ஸ்ட் அது பிரம்மசூத்திர அந்த பிரம்மசூத்திரத்தில் இந்த பத்து உபனிஷத்தினுடைய கோட் பண் வருது அது சம்பந்தமா ரிலேட்டிவா இருக்கு அதனால இந்த பத்து உபனிஷத்தினுடைய விஷயம் அந்த பிரம்மசூத்திரத்தில் வருது அதற்காக கமெரி கொடுத்தரர் கமெண்ட்ரி கொடுத்த எதிர்த்தோ ஆதரிச்சோ மற்றவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ பிரபலமாக இருக்கிறது அதனால நம்ம சொன்ன மாதிரி வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஞாபகத்தில் அது என்ன பத்து உபனிஷத்து ஞாபகம் சொல்லுங்க ஈசே கடப்ப முண்டமாண்டூக்கியி முண்டமாண்டூக்கியி ஐத்தேயோக்கியம் ஐத்திரேயோக்கியம் பிரகதாரண்ய கதா பத்து உபநிஷம் ஈச கேன கட்ட பிரஷ்ன முண்ட மாண்டோக்கிய தித்திரிகை ஐத்திரேயஞ்ச சாந்தோக்கியம் பிரகதாரண்யம் பிரகதாரண்யத் அதனால பிரகத் பிரகதாரம் அந்த ப பத்து உபநிஷத்து நமக்கு சொல்றேன் அப்போ சங்கர் வந்து பாஷ்யம் பண்ணிருக்கிறது ஈசாவாசிய உபனிஷத்து கேனோ உபனிஷத்து கட்டோ உபனிஷத்து பிரஷ்ன உபனிஷத்து முண்டக்க உபநிஷத்து மான்கோக்கிய உபனிஷத்து தைத்திரிய உபனிஷத்து ஐத்திரேய உபனிஷத்து சாந்தோக்கிய உபனிஷத்து பிரகதாரண்ய உபனிஷத்து அப்போ இந்த முண்டக்கேன கட்ட தைத்திரிய மான்கோக்கிய சோ இது வந்து பஸ்ட் என்ன ஆர்டர் ஈசக்கேண தான் வரணும் இல்லையா ஈசக்கேண கட்ட பிரஷ்ன முண்டக முண்டக்கு உநத்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது வருது நாம் என்ன பண்ணிருக்கோம் முதல்ல எடுத்திருக்கோம் முண்டக உபநிஷத்தை முதல்ல எடுத்திருக்கோம் ஏன் ஈச கட்ட பிரச்சனை அதுக்கு தகுதி வந்து நிறைய தேவைப்படுறது ஈச எடுத்தோடனே ஒரே ஒரு பேப்பர்ல எல்லா விஷயமும் சொல்லிடுது ரொம்ப சுருக்கம் அனைத்து விஷயமா அதுல வந்துடுது அதுல எடுத்தோடனே சப்ஜெக்ட் நேரம் போயிடுறது அதனால தலை சுத்திர மாதிரி இருக்கும் நமக்கு அதனால ஸ்டூடெண்டோட கம்ஃபர்டபுளுக்காக நம்ம இந்த பரம்பரையில வந்து ஆச்சாரிய முதல்ல முண்டக்கோப்பிஷத்து அதுல வந்து வேதத்தை பத்தி சொல்றது அதுக்கப்புறம் வந்து குரு பரம்பரையை பத்தி சொல்றது சாஸ்திரத்தை பத்தி எலோபிரா விரிவா சொல்றது உள்ள டிராவல் பண்றது கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருக்கும் கொஞ்சம் இங்க எடுத்துல இந்த படிக்க போறது உபனிஷத்து நான்கு வேதத்தில் எப்படி வருது அப்போவேதத்தில் வரக்கூடிய உபநிஷத்துல ஐத்திரேய உபநிஷத்து வந்து வருது வேதத்தில் வருது வந்து ஈச கட்ட தைத்ய பிராரண்யெல்லாம் வருது மகாநாராயண உபனிஷத் யஜுர்வேதம் வெரி பாப்புலர் சொல்றேன் பிரகதாரண்ய கூட யஜுர்வேதத்துல வருது சாமவேதில் வருது அப்படின்னா கேன உபனிஷத்து சாந்தோக்கிய உபனிஷத் இது வந்து சாம வேதத்தில் வருது அதுக்கப்புறம் வந்து அதர்வன வேதத்தில் பிரஷ்ண உபனிஷத்து முண்டக உபநிஷத்து மாண்டூக்கிய உபநிஷத்து வருது அதர்வன வேதத்துல ஊர்ஜிதமாக அத்வைத பிடிச்சு அதை வந்து தாற்பயமா எடுத்திருந்து உலகம் முழுக்க பறைச்சாற்றின ஆதிசங்கர் பிடிச்சது எதுன்னா அந்த மாண்டூக்கிய உபநிஷத்து அவருடைய குருவோட குரு பரமகுரு பண்ணின அந்த தத்துவம் அவருக்கு ரொம்ப பிடிச்சு பச்சு அதான் அவர் வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணது முழுக்க முழுக்க சொன்னது அவருடைய குருவோட பரமகுருடைய கருத்தை பகிரங்கமா வெளியில சொன்னதெல்லாம் சங்கர் பண்ண அந்த மாண்டூக்கிய உபநிஷத்து வர்றது அதர்வன வேதத்தில் அந்த அதர்வன வேதத்தில் வரக்கூடிய முண்டக உபநிஷத்தை நாம படிக்க வந்திருக்கோம் அப்போ இந்த முண்டக உபநிஷத்து நம்ம வந்திருக்குமே நீங்க எல்லாம் பெரிய ஸ்காலர்ஸ் சாதாரண ஆள் இல்லை பத்து பன்னெண்டு வருஷம் படிச்சு குருகுலத்துல அதுக்கப்புறம் வேதாந்தத்துக்கு வந்து சட்டம் முடிச்சு அதனாலதான் பேரையாவது அப்படி எல்லாம் வாயில வரத்துல பேர் வந்து பத்து நம்ம ஓவரம் அர்த்தம் அதனால உபனிஷத்துக்கு வந்துட்டோம் அதனால முண்டக உபனிஷத்து ஏன் இதுக்கு முண்டக உபனிஷத்துன்னு ஏன் வருது ஆஃப்டர் திரேக் ஓ பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ண பூர்ணமுதட்சத்தை பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமேவா ஷிஷியத்தை ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரிஹி ஓம் ஸ்ரீருமரி